உகுது போர் குறைஷிகள் பழி தயாராகுதல் பதுரு போரில் தோல்வியை தழுவியது ஒருபுறம் தங்களின் மாபெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டது மறுபுறம் என கோபத்தில் கொதித்துப் போயிருந்த பழிதீர்க்கும் வெறியோடு காத்திருந்தார்கள் எங்கே நாம் படும் இன்னல்களும் துன்பங்களும் முஸ்லிம்களுக்கு தெரிந்துவிடுமோ என்ற அவமானத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஒப்பாரி வைத்து அழுவதோ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 அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் அப்துல்லா இப்னு அபு ரபியா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இதற்காக அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை அபு சுஃபியான் பத்திரமாக பாதுகாத்து அழைத்து வந்த வியாபார கூட்டத்தில் இருந்த பொருட்களை அப்படியே வைத்துக் கொண்டார்கள் இந்த வியாபார கூட்டம்தான் பத்ரு போருக்கான காரணமாக இருந்தது எனவே அந்த செல்வங்களுக்கு உரியவரிடம் சென்று குறைசிகளே நிச்சயமாக முகம்மது உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார் உங்களில் சிறந்தவர்களை கொன்றிருக்கிறார் எனவே அவரிடம் சண்டை செய்வதற்காக எங்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்து அதன் மூலம் நாம் அவர்களிடத்தில் பழிதீர்த்து என்று கூறினர் உரிமையாளர்களும் இணங்கி அதில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விற்றார்கள்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 அபு இஸ்ஸா உணர்வுகளை தட்டி எழுப்பும் தனது கவியால் குரைஷியரை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டினான் இதுபோல் மக்களை போருக்கு ஆர்வமுட்ட முசாபி அப்து மனாப் என்ற மற்றொரு கவிஞனையும் நியமித்தார்கள் அபு சுஃபியானால் சென்ற முறை சவீக் போரில் தனது மனதில் உள்ள பழிவாங்கும் ஆசையை சரிவர நிறைவேற்ற முடியவில்லை அத்துடன் பொருட்களில் பெரும்பாலானவற்றையும் அவர் இழந்தார் ஆகவே முஸ்லிம்கள் மீது மிகுந்த எரிச்சலுடன் இருந்தார் ஜெய்தி இப்னா ஹாரிசாவுடைய தாக்குதலால் ஏற்பட்ட நஷ்டம் குறைச்சுகளது பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்து அளவிட முடியாத கவலையை அவர்களுக்கு அளித்தது ஏற்கனவே பத்ரில் தங்கள் தலைவர்களை இழந்து துக்க கடலில் மூழ்கி இவர்களுக்கு இது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் இருந்தது எனவே முஸ்லிம்களுக்கும் தங்களுக்கும் மத்தியில் தீர்வாக அமையும் ஒரு போரை சந்திப்பதற்காக குறைசிகள் முழு வேகத்துடன் செயல்பட்டார்கள் மக்காவாசிகள் தங்களது முழு தயாரிப்பையும் செய்து முடித்தார்கள் குறைசிகள் அவர்களின் நட்புடைய ஏனை குளத்தவர்கள் மற்றும் பல கோத்திரத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் என மூவாயிரம் கூட்டுப்படையினர் போருக்காக கைகோர்த்தார்கள் பெண்களும் படை இணைந்து வந்ததால் போர் வீரர்கள் பெண்களின் மானமும் கண்ணியமும் பங்கப்பட்டு இருப்பதற்காக ரோஷத்துடன் போரிடுவார்கள் என கருதி படைத்தளபதி தங்களுடன் பதினைந்து பெண்களையும் சேர்த்துக் கொண்டார் இப்படையில் ஒட்டகங்கள் இருநூறு குதிரைகள் மற்றும் எழுநூறு கவச ஆடைகள் இருந்தன ஆதாரம் ஜாது இப்படையின் பொது தளபதியாக அபு சுஃபியான் இப்னஹ் இருந்தார் குதிரை படை வீரர்களுக்கு காலித் இப்டி வலிதும் அவருக்கு துணையாக இக்ரிமா இப்புஜகும் பொறுப்பேற்றார்கள் அப்துத்தார் கிளையினரிடம் போர்க்குடி கொடுக்கப்பட்டது மக்காவின் படை புறப்படுகிறது இவ்வாறு முழு தயாரிப்புடன் மக்கா படை மதினாவை நோக்கி புறப்பட்டது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 அதன் ராணுவ தயாரிப்புகளையும் கண்காணித்து வந்தார் மக்காவிலிருந்து படை புறப்பட்டு சென்றவுடன் அவசர அவசரமாக படையின் முழு விவரங்களை ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு அதை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார் அப்பாசின் தூதர் ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர் உள்ள தூரத்தை மூன்றே நாட்களுக்குள் அதி கடந்து நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் அக்கடிதத்தை ஒப்படைத்தார் அன்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குபா பள்ளி வாசலில் தங்கியிருந்தார்கள் நபி அவர்களுக்கு அக்கடி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 அப்படை அபுவா என்ற இடத்தை அடைந்ததும் அபு சுஃப்யானின் மனைவி ஹிந்து பிந்து உத்பா நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் தாயாருடைய கவுரை தோண்டி அவரது உடலை வெளியே எடுக்க வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் படையின் தளபதிகள் இக்கோரிக்கை நிராகரித்ததுடன் இவ்வாறு செய்தால் ஆபத்தான முடிவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்தனர்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 தற்காப்பு திட்டத்தை ஆலோசித்தல் இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் குரேஷிய ராணுவத்தினரின் நிலைகளை அவ்வப்போது நபி அவர்களுக்கு இருந்தார்கள் இறுதியாக எதிரிகள் எங்கு முகாம் அமைத்துள்ளார்கள் வரை உள்ள செய்திகள் ஒவ்வொன்றையும் நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்போது மேல்மட்ட ராணுவ ஆலோசனை சபையை நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஒன்று கூட்டி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளை பரிமாறி தான் கண்ட ஒரு கனவையும் அவர்களுக்கு கூறினார்கள்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 அவர்களது நிராகரிப்பையும் நயவஞ்சக தனத்தையும் மறைத்திருந்த திரை அவர்களை விட்டு அகன்றிட வேண்டும் இதனால் வரை தங்களது சட்டை பைக்குள் ஊடுருவி இருந்த விஷப் முஸ்லிம்கள் தங்களுக்கு சிரமமான இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் முடிவை மாற்றி அமைத்தான் பதில் கலக்காத நபி தோழர்களிலும் மற்ற நபித்தோழர்களிலும் சிறப்புமிக்க ஒரு குழுவினர் மதினாவை விட்டு வெளியேறி போர் புரிவதற்கு நபி அவர்களிடம் ஆலோசனை கூறி அதை வலியுறுத்தவும் செய்தார்கள்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 நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு நல்லுபதேசம் செய்து உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கும்படி கட்டளையிட்டார்கள் உங்களது பொறுமைக்கு அல்லாஹுவின் நல்லுதவி நிச்சயம் கிடைக்கும் என்று அறிவித்தார்கள் எதிரியை சந்திக்க தயாராகும்படி முஸ்லிம்களை பணித்தார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் உரையை கேட்டு முஸ்லிம்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அன்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அசர் தொழுகையையும் தொழவைத்தார்கள் மதினாவில் உள்ளவர்களும் மதினாவின் மேட்டுப்பகுதியில் உள்ளவர்களும் பெருமளவில் குழுமி இருந்தார்கள் தொழவைத்திற்கு பின் நபி அவர்கள் தங்கள் இல்லத்திற்கு சென்றார்கள் அவர்களுடன் அபுபக்கர் உமர்லாஹ் ஆகியோர் சென்று நபிசல்லுள்ள அவர்களுக்கு தலைப்பாக அணிவித்து மற்ற ஆடைகளையும் அணிவித்தார்கள் நபி அவர்கள் ஆயுதங்களுடனும் ரெண்டு கவச ஆடைகளுடனும் தொங்கவிட்டவர்களாக முஸ்லிம்களுக்கு முன் தோன்றினார்கள் நபிசல்லுல்லா அலி வசல்லம் அவர்களின் வருகையை எதிர்பார்த்திருந்த மக்களிடம் சாத் இப் முஹமது அதிமுக உசை ஹுலேர் அதி அவர்களும் மதினாவில் வெளியேறிதான் போர் செய்ய வேண்டும் என்று நபிசல்லுல்லா அலி வஸ்லம்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 ஆதாரம் சஹிகுல் புகாரி முஸ்னத் அஹமது நபி சல்லாஹ் அலை வசல்லம் அமைத்தார்கள் ஒன்று முஹாஜிரின் கொடியை உமைர் அல் ஹப்தரி அது அல்லாஹ் அவர்களிடம் கொடுத்தார்கள் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதினாவில் முஸ்லிம்கள் ரெண்டு அன்சாரிகளில் அவுஸ் கூட்டத்தினரின் பிரிவு இந்த பிரிவுக்குரிய கொடியை உசைத் இவனு ஹுலையிடம் கொடுத்தார்கள் மூன்று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 பின்பு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் ஆணை கிணங்க இஸ்லாமிய படை மதினாவின் வடக்கு நோக்கி புறப்பட்டது ஆகியோர் கவச ஆடை அணிந்து நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு முன் நடந்து சென்றார்கள் நபி அவர்களின் ராணுவம் சன்னியத்துல் வதா என்ற இடத்தை கடந்தபோது தனது படையிலிருந்து சற்று விலகி வந்து கொண்டிருக்கும் நன்கு ஆயுதம் தரித்த ஒரு படையை நபி அவர்கள் பார்த்தார்கள் நபி அவர்கள் நம்முடன் வரும் இந்த படை யாருடையது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 ஆனால் சஹி புகாரியில் வரும் இவர்களின் ஹதீஸை நாம் கவனிக்கும் போது இவர் போரில் கலந்தார் என தெரிய வருகிறது வயது குறைவாக இருந்தும் நபிசதுல்ல அலிவாசலம் அவர்கள் அந்த இருவரையும் போரில் கலந்து கொள்ள அனுமதி அளித்தார்கள் அதற்கு காரணம் ராபி இப்னு கதீஸ் ரஜயுல்லா ஹான்ஹூம் அம்பெறிவதில் மிக தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அதனால் அவரை போரில் கலந்து கொள்ள அனுமதித்தார்கள்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 தொழுது அங்கேயே இரவை கழித்திட ஏற்பாடு செய்தார்கள் பாதுகாப்பதற்காக ராணுவ முகாமை சுற்றிலும் நியமித்தார்கள் அவர்களுக்கு தலைவராக காஃப் அஷ்ரப்பை கொலை செய்ய சென்ற குழுவுக்கு தளபதியாக இருந்த முகமது இப்னு மஸ்லாமாவை நியமித்தார்கள் தக்வான் இப்னு அப்துல் ஹைஸ் நபி சொல்லு அலைவசம் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தார்கள் இப்னு உபைரு அதிகாலை தொழுகை நேரம் வருவதற்கு முன்பே அங்கிருந்து தனது படையை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள் அஷ்ஷ் என்ற இடத்தை அடைந்து அங்கு ஃபஜீர் தொழுகை நடத்தினார்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் அளவு எதிரிகளுக்கு நெருக்கமாக இஸ்லாமிய படை இருந்தது அந்த நேரத்தில் நயவஞ்சகனான இப்னு உபை படையில் மூன்றில் ஒரு பகுதியினரான முன்னூறு வீரர்களை அழைத்துக் கொண்டு போர் செய்யாமல் திரும்ப முரண்டு பிடித்தான் நாங்கள் எதற்காக எங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்வோம் நபி அவர்களோ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 இந்நிலையில் ஹவுஸ் குலத்தவரில் ஹாரிசா என்ற குடும்பத்தினரும் கசரஜ் கூட்டத்தினரில் சலமா என்ற குடும்பத்தினரும் கோழைகளாகி போரிலிருந்து திரும்பிடலாம் என்று உறுதியாக எண்ணினார்கள் ஆனால் அல்லாஹ் குடும்பத்தினரையும் பாதுகாத்து அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சலசலப்பை அகற்றி அவர்களின் உள்ளங்களில் துணிவையும் வீரத்தையும் ஏற்படுத்தினான் இதை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் அந்த போரில் உங்களின் இரு பிரிவினர் தைரியமிழந்து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 புறமுதுகிட்டு போகும் நைவஞ்சகர்களை அப்துல்லா இபுன் ஹராம் ரோதியொல்லாக் அன்பு பின்தொடர்ந்து சென்று அவர்களிடம் இந்த இக்கட்டான சூழலில் உங்களின் கடமை என்ன அதனை உணராமல் போகிறீர்களே வாருங்கள் போர் முனைக்கு இறை போரிடுங்கள் அல்லது எதிரிகளிடமிருந்து காக்கும் அரணாக நில்லுங்கள் என்று எவ்வளவோ எடுத்துக் புரிய வைக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் நீங்கள் போருக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு உறுதியாக தெரிந்திருந்தால் நாங்கள் உங்களை விட்டு திரும்பி இருக்க அதாவது நீங்கள் போருக்கு வரவில்லை மாறாக தங்களை தாங்களே அழித்துக் வந்திருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் இதை கேட்ட அப்துல்லா இராம் ரதியு வன்பு அல்லாஹின் எதிரிகளே அல்லாஹ் உங்களை அவனது கருணை தூரமாக்கட்டும் உங்களை விட்டும் அல்லாஹ் தனது நபியை முற்றிலும் தேவையற்றவராக ஆக்கிவிடுவான் என்று கூறி அவர்களை விட்டு திரும்பிவிட்டார்கள் இந்த நயவஞ்சகர்கள் குறித்துதான் அல்லாஹு கூறுகிறான்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 அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி மீதமுள்ள இஸ்லாமிய படை உகுதை நோக்கி அப்துல்லா இபு உபை இஸ்லாமிய படையிலிருந்து அத்துமீறி விலகி சென்ற பின்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 நாங்கள் வெற்றி பெற்று பொருட்களை சேகரிப்பதை பார்த்தாலும் அதிலும் நீங்கள் எங்களுடன் இணைந்து விடாதீர்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது முஹமுத் தபிரானி இதே அறிவுரை சஹிகுல் புகாரியில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது எங்களை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நான் உங்களுக்கு கூரி அனுப்பும் வரை உங்களது இடத்தை விட்டு நீங்கள் அகன்றிட வேண்டாம் நாங்கள் எதிரிகளை தோற்கடித்து அவர்களின் சடலங்களை மிதித்து செல்வதை பார்த்தாலும் நான் கூறி அனுப்பும் வரை நீங்கள் அகன்றிட வேண்டாம்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 தங்களின் தோழர்களுக்கு வீரத்தை ஊட்டும் வகையில் ஒரு கூர்மையான வாழை உருவி தங்களது தோழர்களிடம் இவ்வாளை என்னிடம் வாங்கி கடமையை நிறைவேற்றுபவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நபி அவர்களிடமிருந்து அதை வாங்குவதற்கு பலர் முன் அவர்களில் அலி இப்னா அபு தாலிப் ஜுபேர் இப்னு அவ்வாம் உமர் இப்னு ஹத்தாப் ரது அல்லாஹான்ஹும் ஆகியோர் அடங்குவர் இறுதியாக அபு துஜானா என்று அழைக்கப்படும் சிமாக் இப்னோ கரஷா ரதி அல்லாஹ் அவர்கள் எழுந்து அல்லாஹுவின் தூதரே அதற்குரிய கடமை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 சிவப்பு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு இரு அணிகளுக்கிடையில் பெருமையுடன் நடந்தார் இதை பார்த்த நபி அவர்கள் இது போன்ற இடங்களிலே வைப்பவர்கள் தங்களது படையை பல அணிகளாக அமைத்தார்கள் படையினரின் உள்ளத்தில் இடம் பிடித்திருந்த அபு சுஃபியான் போரின் தளபதியாக இருந்தார் படையின் வளப்பக்கத்திற்கு காலித் வலி தலைமையற்றார் இடப்பக்கத்திற்கு அபு ஜகல் தலைமையற்றார் காலாட்படை வீரர்களுக்கு சஃப் உமையாவும் அம்பெறிய வீரர்களுக்கு அப்துல்லா இவனு அபு ரபியாவும் தலைமை வகித்தார்கள் அப்துத்தார் என்ற குடும்பத்தினர் இப்படையின் கொடியை ஏந்தியிருந்தார்கள் குசை இவனு கிலாஃபிடமிருந்து அப்து மனாஃப் குடும்பத்தினர் பதவிகளையும் தகுதிகளையும் பங்கு வைத்துக் கொண்ட போது அப்துத்தார் குடும்பத்தினருக்கு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 பின்வருமாறு உரை நிகழ்த்தினார் அப்துத்தார் குடும்பத்தினரே பத்ரு போரில் எங்களின் கொடிக்கு நீங்கள் தான் பொறுப்பு வகித்தீர்கள் போரில் எங்களுக்கு என்ன கைசேதம் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் படைக்கு ஏற்படக்கூடிய நிலைக்கு அவற்றின் கொடிகளே காரணமாக இருக்கிறது கொடி வீழ்ந்துவிட்டால் படையினரின் பாதங்களும் ஆட்டம் கண்டு விடுகின்றன படைகள் தோல்வியை தழுவின நீங்கள் எங்களது கொடியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி முடியவில்லை என்றால் எங்களிடம் அந்த கொடியை கொடுத்து நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்கிறோம்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 அரசியல் பேரங்கள் போர் தொடங்குவதற்கு முன்பு முஸ்லிம்களின் அணியில் பிணக்கையும் பிரிவினையையும் முயன்றார்கள் மதினா முஸ்லிம்களிடம் அபு சுஃப்யான் தூதனுப்பினார் நீங்கள் எங்கள் ஒன்று சகோதரரை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுக்கு இடையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் உங்களிடம் போர் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை நாங்கள் உங்களிடம் போர் செய்ய வரவில்லை எங்களது நோக்கம் எங்களது ஒன்றுவிட்ட சகோதரன்தான் இவ்வாறு அபு சுஃபியான் தூதரிடம் கூறி அனுப்பினார் மலைகளை விட உறுதியும் வலுவும் நிறைந்த இறை நம்பிக்கையின் ஆற்றலுக்கு முன் இந்த முயற்சி என்ன பலனளிக்கும்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 இப்போரில் முதல் அணிகளில் பலதரப்பட்ட வம்சத்தைச் சேர்ந்த வாலிபர்களும் மக்கா நகர அடிமைகளும் இருந்தார்கள் இவனும் அவர்களுடன் இணைந்து கொண்டு அணியின் முதல் வந்தான் மதினாவாசிகள் தன்னை பார்த்தால் தனக்குத்தான் கட்டுப்படுவார்கள் நபி அவர்களை விட்டு விலகிக்கொள்வார்கள் என்று குறைசிகளுக்கு வாக்களித்தான் பிறகு முஸ்லிம்களை முன்னோக்கி அவர்களில் தனது கூட்டத்தினரை கூவி அழைத்து ஹவுஸ் கிளையினரே நான் தான் அபு ஆமீர் என்று தன்னை தானே அறிமுகப்படுத்தினான் முஸ்லிம்கள்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 அவனை நோக்கி அபு வக்காஸ் ரதுகு அம்பெறிந்தார்கள் அந்த அம்பு அவனது தாடையின் கீழாக குத்தி கிழித்து வெளியேறியது இதனால் அவனது நாவு வெளியேறியது அடுத்த வினாடியே அவனும் செத்து விழுந்தான் பின்பு முசாஃபிக் இவனு தல்கா இவ்னு அபு தல்கா என்பவன் கொடியை தாங்கினான் அவனை ஆசிம் இவனு சாமித் இவனு அபுல் அஃல ரொல்லாக வான்கு அம்பெறிந்து கொன்றார் அதற்கு பின் அவனது சகோதரன் கிலாப் இப்னு தல்கா இவ் அபு தல்கா கொடியை ஏந்தினான் இவன் மீது ஜுபேர் இவ்வளவு வீழ்த்தினார்கள் இந்த இருவர்களின் சகோதரன் அபு தல்கா கொடியை ஏந்தினான் இவனை தல்கா இவனு உபைதுல்லா ரஹ் வான்கு ஈட்டியால் குத்தி இவ்வாறு அபு தல்கா எனப்படும் அப்துல்லா இப்னு உஸ்மான் இவ்வளவு அப்துத்தாரின் குடும்பத்திலிருந்து ஆறு நபர்கள் கொடிக்காக கொல்லப்பட்டார்கள்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 பின்பு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 அதை தனது நெஞ்சோடும் கழுத்தோடும் அணைத்துக் கொண்டான் இறுதியில் அவன் கொல்லப்பட்ட போது நான் முடிந்தவரை முயற்சி செய்தேன் என் இனி குற்றம் இல்லை அல்லவா என்று கூறியவனாகவே செத்தான் இவ்வடிமை பின் எதிரிகளின் கொடி பூமியில் சாய்ந்தது அதை சுமப்பதற்கு யாரும் இல்லாததால் இறுதி வரை அது கீழேயே கிடந்தது மற்ற பகுதிகளில் சண்டை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 தங்களுக்கு மத்தியில் அம்து அம்து என்ற இரகசிய அடையாள வார்த்தையை கூறிக்கொண்டே எதிரிகளின் படையை பிளந்து சென்றார்கள் சிவப்பு தலைப்பாக அணிந்து நபி சல்லாஹ் அலைவசம் அவர்களின் வாழை ஏந்தி அதன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என உறுதி கொண்டிருந்த அபு துஜானா ரது அல்லாஹ் எதிரிகளின் படைக்குள் புகுந்து தனக்கு எதிரே வந்த ஒவ்வொரு எதிரியையும் வெட்டி வீழ்த்தினார்கள் இதைப்பற்றி ஜுபேர் இப்னா அவ்வாம் ரதியாஹான்கு பின்வருமாறு கூறுகிறார்கள் நபி அவர்களிடம் வாளை நான் கேட்டபோது அதை எனக்கு அளிக்காமல் அபு துஜானாவுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு கவலையாக இருந்தது நான் நபி மாமி சஃபியாவின் மகன் குறைசி குளத்தைச் சேர்ந்தவன் அவரைவிடம் முந்தி அந்த வாளை நபி அவர்களிடம் நான் தான் கேட்டேன் ஆனால் என்னை விட்டுவிட்டு நபி அவர்கள் அவருக்கு அந்த வாளை கொடுத்தார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படி என்னதான் அபு துஜானா செய்துவிடப் போகிறார் என்று பார்ப்போம் என்று எனக்குள் கூறிக்கொண்டு அவரை தொடர்ந்து கவனித்தேன் அவர் சிவப்பு தலைப்பாகையே எடுத்து அணிந்தார் இதை பார்த்த மதினாவாசிகள் அபு மரணத்தின் தலைப்பாகையே எடுத்துவிட்டார் என்று கூறினார்கள் அதை அணிந்து கொண்ட அபு துஜானா கவிதையை பாடி போரில் குதிக்கலானார் பேரிச்சந்தோட்டத்திலே நண்பர் என்னிடம் ஒப்பந்தம் செய்தார்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 அபு துஜானு அவனுக்கு அருகில் சென்றபோது அல்லாகவே அந்த இருவரையும் சந்திக்கவை என்று நான் பிரார்த்தித்தேன் அவ்வாறே அபு துஜானாவும் எதிரியும் சந்தித்து சண்டையிட்டார்கள் எதிரி அபு துஜானாவை வெட்ட வந்தபோது அபு துஜானாரோதையொல்லாஹன்ஹூ தனது கேடயத்தால் அதை தடுத்தார் அவனது வாழ் அபு துஜானாவுடைய கேடயத்துக்குள் சிக்கி உடனே அபு துஜானு தனது வாளால் அவனை வெட்டி வீழ்த்தினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் பின்பு அபு துஜானா ரோதியு எதிரிகளின் அணியை கிழித்துக் கொண்டு செல்லுகையில் குறைசி பெண்களின் தளபதி ஹிந்துக்கருகில் செல்ல நேர்ந்தது ஆனால் அவருக்கு யார் என்று தெரியாது இதைப்பற்றி அபு துஜானாவே கூறுகிறார் போருக்கு மக்களை பயங்கரமாக தூண்டி ஒருவரை நான் பார்த்தேன் நான் அவரை முன்னோக்கி சென்று அவர் என் வாழை வீச எண்ணிய அவர் என் பக்கம் திரும்பினார் அவரை பெண் என்று அறிந்து கொண்ட நான் ஒரு பெண்ணை கொலை செய்து நபி அவர்கள் கொடுத்த வாளின் கண்ணியத்தை குறைத்து என்பதற்காக அவளை கொல்லாமல் விட்டுவிட்டேன் அந்த பெண் ஹிந்து பிந்த் உத்பாவாகும் இதை பற்றி ஜுபைர் இவன் அவ்வாம் ரது எல்லா கூறுகிறார்கள்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 ஹம்சா ரயாஹ் வன்கு அவர்களை கொன்ற வக்ஷி இவ்வளோ கூறுகிறார் நான் ஜுபேர் இவ்வளோ முத்தையமின் அடிமையாக இருந்தேன் அவனது தந்தையின் சகோதரன் கொல்லப்பட்டான் குறைசியல் உகுது போருக்கு புறப்பட ஆயத்தமான போது ஜுபேர் என்னிடம் முகம்மதுடைய சிறிய தந்தை ஹம்சாவை நீ கொன்றுவிட்டால் நான் உன்னை உரிமையிட்டு விடுவேன் விடுதலை செய்து விடுவேன் என்று கூறினான் நான் மக்களுடன் சேர்ந்து புறப்பட்டேன் ஹபஷியல் திறமையாக ஈட்டி எரிவது போல் நானும் ஈட்டி எறிவதில் திறமையான நான் ஹம்சாவை தேடி அலைந்தேன் வீரர்களுக்கு மத்தியில் அவரை சாமல் நிற ஒட்டகத்தைப் போன்று பார்த்தேன் அவர் படை வீரர்களை பிளந்து கொண்டிருந்தார் அவருக்கு முன் நிற்பதற்கு துணிவு வரவில்லை நான் அவரை கொல்ல நாடி ஆயத்தமானேன் அவர் எனக்கு அருகில் வரும் வரை ஒரு மரம் அல்லது ஒரு பாறைக்கு பின் மறைந்து கொள்ள நாடினேன் ஆனால் திடீரென சிபா இப் அப்துல் உஸ்ஸா ஹம்சாவுக்கு முன் வந்தான் அவனை பார்த்த ஹம்சா ரதியாஹ்ஹூ அவனுக்கு கோபம் ஊட்டுவதற்காக ஓ ஆணுறுப்பின் தோலை வெட்டுபவளின் மகனே என் அருகில் வா என்று அழைத்தார்கள் அவனது தாய் ஹத்னா செய்யும் தொழில் செய்து வந்தால் அவன் அருகில் வந்தவுடன் ஹம்சா ரதியாஹ் ஹன்கு அவனது தலையை உடம்பில் தனியாக்கினார்கள் தொடர்ந்து வக்ஷி கூறுகிறார் நான் நல்ல தருணம் பார்த்து எனது சிறிய ஈட்டியால் அவரை நோக்கி எரிந்தேன் அது தொப்புளுக்கு அருகில் குத்தி குடலை கிழித்து மர்மஸ்தானத்தின் பக்கமாக வெளியாகியது அவர் என்னை நோக்கி வர முயற்சி செய்தார் ஆனால் அவரால் வர முடியவில்லை நான் அவரை அதே நிலையில் விட்டுவிட அவர் இறந்து விட்டார் பின்பு சிறிது நேரம் கழித்து அவரிடம் வந்து எனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு கூடாரத்தில் வந்து அமர்ந்து கொண்டேன் தவிர மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை இவரை நான் கொன்றது எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதுபோல் போர் முடிந்து மக்கா திரும்பியதும் எனக்கு விடுதலை கிடைத்தது அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் சிங்கம் என்று பெயர் பெற்ற மாவீரர் கொலை செய்யப்பட்டதால் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டிருந்தாலும் முஸ்லிம்கள் நிலைமைகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அன்றைய தினம் அபுபக்கர் உமர் அலி சுபேர் அவ்வாம்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 அல் கசீல் என்று அழைக்கப்படும் ஹந்த் அலா அரு அவர்களும் ஒருவர் இவர் முஸ்லிம் அல்லாதவர்களால் என்றும் நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களால் பாவி என்றும் அழைக்கப்பட்ட அபு ஆமிரின் மகனாவார் ஹந்தலா ராகு அன்பு அன்றுதான் திருமணம் முடித்திருந்தார்கள் தனித்திருந்த இவர்கள் போர்க்களத்தில் இருந்து பலத்த சப்தத்தை கேட்டவுடன் அதே நிலையில் போர்க்களத்தை நோக்கி ஓடோடி வந்து இணை வைப்பாளர்களின் அணிக்குள் புகுந்து எதிரிகளை தாக்கிய வண்ணம் முன்னேறி சென்றார்கள் இணை வைப்பாளர்களின் தளபதியான அபு சுஃப்யான் என்ற சக்ரி இப்னு ஹர்பை நெருங்கி அவருடன் கடுமையான போர் அவரை கீழே வீழ்த்திக் கொள்வதற்கு நெருங்கிவிட்டார்கள் அல்லாஹ் அவருக்கு வீர மரணத்தை முடிவு செய்யாமல் இருந்திருந்தால் இவர் அபு சுஃபியானு அவர்களை தாக்கியதால் அவர்கள் வீர அடைந்தார்கள் போரில் அம்பெறியும் வீரர்களின் பங்கு நபி சொல்லாஹ் அலேவசம் அவர்கள் மலையின் மீது நிறுத்திய வீரர்கள் இஸ்லாமிய படைக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார்கள் காலித் இபுனு வலிதின் தலைமையின் கீழ் பாவி அபு ஆமீரின் உதவியுடன் எதிரிகள் மூன்று முறை இஸ்லாமிய படையின் இடது பாகத்தை முறியடிக்க முயன்றார்கள் முஸ்லீம்களின் பின்புறமாக தாக்குதல் தொடுத்து அனியில் சேதங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணி அதை தொடர்ந்து பெரும் தோல்வியை முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி விடலாம் என்று மூன்று முறை இம்மலை மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தினார்கள் ஆனால் மலை மீதிருந்த வீரர்கள் இவர்களின் மீது அம்பு மலை பொழிந்து இவர்களின் மூன்று தாக்குதல்களையும் முறியடித்தார்கள் ஆதாரம் பாரி இணை வைப்பவர்களுக்கு தோல்வி